பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலாம் எண்பதாவது பாடல் பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாட்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் காலம் அவனிவன் என்பவெல்லாம் சொன்னவி விரோதம் விட்டு தொடரிலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவத மகாவாக்கியம் வாட்சியார்த்தத்தின்படி பொருள் கொள்ளப்படுமானால் வாச்சியத்தின்படி அர்த்தம் பண்ணப்படுமானால் அது விரோதமாக இருப்பதால் லட்சியார்த்தம் செய்ய வேண்டியதாகிறது அந்த லக்ஷியார்த்தமும் விட்டுவிடாத லட்சியார்த்தம் என்று லக்ஷணை என்று சொல்லப்படுகின்ற லக்ஷணத்தின் மூலம் மூலமாக அர்த்தம் பண்ண வேண்டியதாகிறது என்கிற ஒரு விஷயத்தை இதுவரை பார்த்துருக்கிறோம் அதற்கு கடைசியாக நாம் பார்த்தது திருஷ்டாந்தம் சோயம் தேவதத்தஹா என்கிற திருஷ்டாந்தம்தான் இந்த தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு திருஷ்டாந்தம் தத்துவமசி மகா வாக்கியம் ஆகிய மகாவாக்கியமாகிய தாஷ்டாந்தத்துக்கு இந்த சோயம் தேவதத்தகாங்கிறதுல இருக்கக்கூடிய பாகத்யாக லட்சணம் அல்லது ஜகாஜக லக்ஷணம் அல்லது விட்டுவிடாத லக்ஷணம் என்று சொல்லப்படுகிற இந்த லக்ஷணத்துக்கு திருஷ்டாந்தம் வந்து சோயம் தேவதத்தகா அது வந்து வேதத்தில் வந்து தத்துவமசிங்கிற மகாவாக்கியத்துக்கு இந்த திருஷ்டாந்தம் தத்துவமசிங்கிற மகா தாஷ்டாந்தத்துக்கு இது திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தத்தினால் சொல்லப்படுவது தார்ஷ்டாந்தம் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் இப்போ என்ன பண்ணுறார்னா இப்போ தார்ஷ்டாந்தத்தில் தரிசிப்பிக்கின்றார் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பக்கம் பாகத்யாக லட்சணையை தாஷ்டாந்தத்தில் தரிசிப்பிக்கின்றார் தார்ஷ்டாந்தம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் தமிழில் அப்படி எழுதியிருக்கார் ஆனால் அப்படி இருக்கும் சில புத்தகத்தில் இருக்கும் கரெக்டா தத்துவமெனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் பேதவாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகுமென்னும் அர்த்தத வைக்கியம் காட்டும் இவர் இப்போ தாஷ்டாந்தத்தில் மகா வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றோம்ங்கிறத சொல்றார் தத்துவம் எனும் பதங்கள் அவருடைய பதவுறையவே படிச்சுடுவோம் தத்துவம் எனும் பதங்கள் ரெண்டு சொற்கள் சாமவேத மகா வாக்கியமானது அது நீ என்னும் பதங்களின் பிரம்மமாய் சாட்சியான பிரம்மமாகவும் சாட்சியாகவும் உள்ள பிரம்மமாகனா சர்வகதமாக இருக்கிற மகாகாசத்தை போல மகாகாசத்தை போல இருக்கிறது பிரம்மன் கட்டாகாசத்தை போல இருக்கிறது சாட்சி அதனால் பிரம்மமாய் சாட்சியாயும் உள்ள அப்ப கட்டாகாசத்துல இருக்க கிடத்துல இருக்கக்கூடிய ஆகாசமும் மகாகாசமும் ஒன்றே அந்த அந்த ஒரு அர்த்தத்தை நம்ம மனசில் வைத்து கொண்டு சுத்த சைதன்யமாகிய நானும் பிரம்மமும் ஒன்றே அப்படின்னு நான் என்னை வரையறுக்கப்பட்டு வந்து இந்த உடம்பு மனசு புத்தி என்னை லிமிட் பண்ணியிருக்கு என்னை வரையறுத்திருக்கிறது எப்படி குடம் ஆகாயத்தை வரையறுத்திருக்கிறதோ அப்படி இந்த உடம்பு மனம் புத்தியெல்லாம் என்னை வரையறுத்திருக்கிறது என்று புரிந்து கொண்டோமானால் நான் பிரம்மங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது பிரம்மமாய் சாட்சியான பிரம்மமாயும் சாட்சியாகவும் உள்ள வஸ்துவை விடாமல் சேதன பாகமான லட்சியார்த்தத்தை விடாமல் இந்த சேதன அம்சத்தில் வாச்சிய அர்த்தத்தை விட்டு பேத தர்மங்களை உடைய வாச்சிய பாகங்களை விடுத்து எதெல்லாம் பேதப்படுத்துகிறதோ ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் எதெல்லாம் பேதமாக இருக்கோ அதெல்லாம் நீக்கிவிட்டு நித்தமும் சர்வகாலமும் நித்தமும்னு இருக்குது அதுக்கு வியாக்கியானம் சார்வகாலமும் சார்வகாலம்னா சர்வகாலம்தான் சர்வந்தான் சார்வம்னு சொல்கிறது சார்வகாலமும் அது நீயாகும் பிரம்மே நீயாம் நீ அதுமாகும் நீயே பிரம்மமாம் பிரம்மைவ துவம் துவமேவ பிரம்ம ததேவத்வம் தொமேவ தத்துன்னு கைவல்லிய உபனிஷத்து சொல்கிறது ததேவத்வம் தொமேவ தத்து மாற்றி ரெண்டு திரும்ப சொல்லணும் ஏன்னா இல்லாட்டி என்ன ஆகிடும்னா விசிஷ்டாத்வைதம் வந்துடும் விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்கிறதுன்னா உனக்கு அந்நியமாக பகவான் இல்லை ஆனால் பகவான் நீ இல்லை உனக்கு அந்நியமாக பகவான் இல்லை ஆனால் பகவான் நீ இல்லை அதனால் அவரோட பார்ட்டு நீ அதனால் நீ பூர்ணமாக பகவான் ஆகிட முடியாது இது விசிஷ்டாத்வைதம் நம்ம என்ன சொல்கிறோம்னா பகவானோட பாட்டெல்லாம் கிடையாது பார்ட்டு இருந்தால் பார்ட்டில் இருக்கிற தோஷமெல்லாம் பாட்டை உடையவனுக்கு தான் போய் சேரும் அதனால் பார்ட்டு கிடையாதுன்னு நம்ம சித்தாந்தம் பண்ணுறோம் எல்லாம் விசிஷ்டா இதெல்லாம் சொல்கிறதுக்காக இது பிரம்மமே நீயாம் பிரம்மமே நீயாம் நீயே பிரம்மமாம் நீயே பிரம்மான்னு சொல்கிறதுனால இந்த ரெண்டு திரும்ப இப்படி மாற்றி போடுறதுனால நீ வேற பிரம்மம் வேற இல்ல எது காட்டு அசிபத அர்த்தமும் என்று சொல்லும் அசிபதத்தின் பொருளும் தொங்குறதும் ஒண்ணு சொல்றது அசிபதத்தின் பொருளும் அகண்டம் என்று ஏக்கமே என்று அகண்டம்னா என்ன ஈஸ்வரம் வேற ஜீவம் வேற கண்டம் தானே துண்டுதானே ஆனா ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணுங்கிறது சேதன அம்சத்துல கொண்டு வரும் பொழுது அகண்டம் பழவுபடாதது அர்த்தம் அகண்டம் என்றே ஏக்கமே இதைத்தான் அத்வைத்தம் அகண்டம் அத்வைத்தம் எல்லாம் ஒன்றுதான் என்றே ஏக்கமே என்று ஐக்கியம் காட்டும் ஐக்கியத்தை உணர்த்தா நிற்கும் ஐக்கியத்தை உணர்த்தி நிற்கும் அர்த்தம் ஆக இந்த தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் வேத வாட்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டமென்றே அசிபத ஐக்கியம் காட்டும் இந்த அசிபதமானது இவ்வாறு ஐக்கியத்தை காட்டுகிறது அசிபதமானது இவ்வாறு ஐக்கியத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது பழகா இதெல்லாம் நிறைய வியாக்கியாரம் பண்ணலாம் நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கிறதுனால போகிறன்னு வைக்கேன் இது வந்து இதுதான் முக்கியமான பாட்டு உணவு முக்கியமான பாட்டு எத்தனை தடவை சொல்லினே இருக்கோம் இல்லையா திரும்ப திரும்ப இந்த கட்டாகாச மகாகாச திருஷ்டாந்தங்கள் பல விஷயங்களை திருஷ்டாந்தத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால அவருடைய அர்த்தமெல்லாம் புரியலைன்னா அப்புறம் கேளுங்க அவருடைய உரையெல்லாம் இருக்குது அதான் கையில் கொடுத்துருக்கேன் இல்லையா இதில் இந்த இந்த பகுதியெல்லாம் படித்து பார்த்துட்டு இதில் ஏதாவது புரியலைன்னா புரியாத அம்சத்தை நீங்கள் அப்புறம் கேட்கலாம் அப்போ அசிப்பதம் வந்து தற்பதத்தையும் தொம்பதத்தையும் தற்பத தான் வா லட்சியார்த்தமும் தொம்பதல லட்சியார்த்தமும் ஒன்றுன்னு காட்டுறது எதுன்னா அசிபதம் அசிபதத்தினால தத்பதத்தையும் தொம்பதத்தையும் லக்ஷ்யார்த்தம் பண்ணிக்கிறோம் இல்லாட்டி அசிபதம் வந்து என்ன ஆகிடும்னு கேட்டால் விரோதமானதை சொல்ல முடியாது தத்பதமும் தொம்பதமும் தனியாக பார்த்தா வாட்சியார்த்தப்படி பார்த்தா தனியாக பார்த்தா பேதம்தான் ஆனால் அசிபதம் என்ன பண்ணிடுறதுன்னா ரெண்டு பதத்துக்கும் இருக்கக்கூடிய ஆதாரம் ஒன்றுங்கிறது அசிபதம் சொல்லுகிறது தத்பதம் தொம்பதம் அசிபதம் அசிபதம் தான் தத்பதத்தையும் தொம்பதத்தையும் தத் தத்பதார்த்தமும் தொம்பதார்த்தம் வஸ்தே ஏக்கமேவ இது போதைது அசிபதமே தற்பதார்த்தார வஸ்து லக்ஷியிருஷ்டிய ஏக்கமேவ இசிபதம் போதையதி இந்த அசிங்கிற பதம் தான் ரெண்டையும் ஒன்றுன்னு காட்டி கொடுக்குறது இது ரொம்ப முக்கியம் அஸ் எப்பவும் சர்வ காலமும் சர்வகாலமும்னா என்ன அர்த்தம் நீ வந்து நீ வந்து ஜென்மாலாம் எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கேன்னு நீ நினச்சிட்டு கேட்பாரு அப்போது சொல்லப்போனால் காலத்தை கடந்ததாகன்னு சொல்லணும் காலத்தை கடந்ததாக காலத்துக்கு ஒருபொழுதும் நீ உட்படாதவன் கிடையாது காலத்துக்கோ இடத்துக்கோ பொருளுக்கோ எத எதற்கும் உட்படாதவன் அதுதான் அது உண்மை அதனால் தேசகால பரிச்சின்ன தேச காலா பரிச்சின்னாயை நமஹா அப்படின்னு லலிதாசாஸ் நாமத்தில் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறோம் எல்லாமே வஸ்து பரம்பொருளை வச்சு தான் பேசப்படுகிறது பக்திக்காக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் வஸ்துதாக பார்த்தா ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம நேக நானாஸ்தி கிஞ்சனா அத்விதீய பிரம்மன் ஒன்று தான் இருக்கு வேறு எதுவும் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் அதனால் சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் மற்றதெல்லாம் மித்தியாங்கிறார் அதனால அப்பன்னா பேதத்தை என்ன பண்ணுறது என்னாச்சு பிரம்மைவ சத்தியம் துவேவ பிரம்மம் பிரம்மைவத்வம் நீதான் பிரம்மம் பிரம்மந்தான் நீ அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லியாச்சு அப்போ சரி அப்போ நான் இருக்கேன் பிரம்மம்னு ஒன்று இருக்குது ஜீவேஸ்வர் வாச்சியார்த்தமும் இருக்குது லட்சியார்த்தம் இருக்குண்ணா லட்சியார்த்தம் தான் சத்தியம் வாட்சியார்த்தம் பொய் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாட்டில் அதனால் இது வந்து பொய் தற்காலிக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் வஸ்துதா நாஸ்தி உண்மையில் கிடையாது ஜீவ பிரம்மங்களின் அபேதத்தை திருஷ்டாந்தத்தாலும் உணர்த்தி இதனை உனது உணவு அனது அனுபூதி கண் இருந்து அரிதி எனல் இதை வந்து உனக்கு அனுபவமாக இருக்கிறத நீ புரிஞ்சுக்கோ இந்த நான் எந்த ஒரு விஷயத்தை உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேனோ இது உனக்கு சர்வதா அனுபவமாக இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் ஆக அப்படின்னு சொல்கிறார் இது அனுபவத்துக்கு விருத்தம் இல்லை நீ ஞானந்தான் அனுபவமாக இருக்கிற ஒன்றை பற்றி அறிவை கொடுக்கிறார் குருநாதர் யாண்டும் அனுபவமாக இருக்கக்கூடிய அகண்ட அனுபவமாக இருக்கக்கூடிய ஜாகிரத் சொப்ன சுசுக்திக்கெல்லாம் சாட்சியாக அவஸ்தாத்திரயங்களுக்கு சாட்சியாக பஞ்ச ஷரீரத்ரயங்களுக்கு சாட்சியாக பஞ்ச கோஷங்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை அவர் திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணி புரிய வச்சுருக்கார் அதனால் அந்த பொருளை நாம் அனுபவிக்க வேண்டியதில்லை அந்த பொருளை நாம் புரிஞ்சிக்க வேண்டியதுதான் அரிதி எனல் உனது அனுபூதி கண் இருந்து அரிதி எனல் உனது அனுபூதியில் உனக்கு அனுபவனுமா இருக்கு நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் உட்கார்ந்து பா சிந்திச்சுப்பார் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஆமாம் பரமசத்தியம்னு நன்றாக தெரியும் கடநீரில் மேகநீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே உடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதுமேக்கம் திடமாக சுவானுபூதி சிவோகமென்றிருந்திடாயே டட நீரில் மேகநீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே அதாவது ஹடஜல பிரதிபிம்ப ஆகாஷ மேகஜல பிரதிபிம்ப ஆகாச அதாவது ஜீவத்வம் ஈஸ்வரத்துவம் ஜீவத்தன்மை ஈஸ்வரத்தன்மை இதான் திருஷ்டாந்தாந்த இரண்டும் பொய்யே அப்போ எது சத்தியம்னா குடவானும் குடவானும்னா என்ன ஹட்டாகாசா மகாகாஷ பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் உண்மையில் அது எப்பொழுதும் ஒன்றாக இருக்கு அதாவது குடத்திற்குள்ள இருக்கிற தண்ணீருக்குள்ள தெரிகிற ஆகாயம் பொய்யுங்கிறார் குடத்துக்குள்ளே இருக்கிற தண்ணீரில் தெரிகிற ஆகாயம் இருக்கே அந்த பிரதிபிம்ப ஆகாசம் அது பொய்யுங்கிறார் அதே மாதிரி மேகஜல பிரதிபிம்ப ஆகாசம் இருக்கே அதுவும் பொய் ஆக அது மாதிரி இருக்கு அதாவது என்ன அர்த்தம் என்னென்னா இது ரெண்டும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஏதோ சேதனம் மாதிரி தெரிகிறதுன்னு அர்த்தம் அதனால தான் ஆகாசத்தை எடுத்து விட்டார் திருஷ்டாந்தத்தை அது வந்து ஜீவனும் ஈஸ்வரனும் ஏதோ சேதனம் மாதிரி தெரிகிறது அது சேதன ஆபாசாக ஈஸ்வரத்தன்மையும் சிதாபாசம்தான் ஜீவத்தன்மையும் சிதாபாசம்தான் அப்போ பிரம்மம் ஒன்றே சத்தியம்ங்கிறத புரியுறதுக்கா சொல்ல திருஷ்டாந்தத்தை முதல்ல ரெண்டு வரியில் சொல்லிவிடுறார் குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் எப்போதும் ஒன்றாக குடியே இருக்கிறது பிரிக்க முடியாது எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏக்கம் அது மாதிரி பிரம்மமும் சாட்சியும் எப்போதும் ஏக்கம் சாட்சினா என்ன அர்த்தம் இந்த சிதாபாசனையும் தெரிஞ்சுக்கிறோமே சிதாபாசனையும் தெரிஞ்சுக்கிறோம் சிதாபாசத்வாரா சர்வம் ஜானாமி இல்லை சாட்சியாக இருக்கேன் அப்ப ஈஸ்வர சர்வகதமாக இருக்கக்கூடிய சைதன்யம் பிரம்மம் என்றும் அந்தகரணத்தில் அந்தகரணத்தை பிரகாசப்படுத்துகிற சைதன்யத்தை சாட்சி என்றும் நம்ம புரியறதுக்காக உபதேசம் பண்ணுறோம் ஆகையினால இ இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏக்கம் அதுவும் எப்பொழுதும் ஏக்கம் திடமா சுவானுபூதி உறுதியாக அனுபவ ரூபமாக இருக்கிற இதை அறிந்து சிவோகம் என்று அவருடைய பதவுரே படிக்கலாம் கடநீரில் கடஜலத்திலும் மேகநீரில் மேகஜலத்திலும் கண்டவான் இரண்டும் பிரதிபிம்பித்திருக்கின்ற ஜலாகாசம் மேகாகாசங்கள் இரண்டும் பொய்யே உபாதிகளால் கற்பிதங்கள் ஆதலால் குடவானும் பெரியவானும் கடாகாசம் மகாகாசம் இவை இரண்டும் எப்போதும் சார்வகாலமும் கூடி ஒன்றாம் பேதமில்லாமல் எப்படி ஏக்கமோ அப்படி இடமான பிரம்மம் சாட்சி இடமானங்கிறதுக்கு வியாபகமான அர்த்தம் கொடுத்துருவாரு வரும் வியாபகமான பிரம்மமும் சாட்சியும் இரண்டும் பிரம்மமும் சாட்சியும் இரண்டும் ஆகிய இரண்டும் எப்போதும் சார்வகாலமும் ஏக்கம் ஐக்கியமாம் ஏக்கமாம்ங்கிறது ஐக்கியமாம் ஒன்றாயிருப்பது திடமாக ஏன் வச்சுக்கணும் ஐக்கியம்னா யூனியன் இந்த மாதிரிலாம் இல்லை மெர்ஜிங் எல்லாம் கிடையாத அர்த்தம் ஒன்னஸ்ன்னு அர்த்தம் ஏகசிய பாவகா ஐக்கியம் நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க வந்து இணைஞ்சு விடுறது இரண்டரை கலத்தல்னா பிரிஞ்சாத்தானே இரண்டாவது அறவாவது கலக்கிறதாவது பிரிகிறது எங்கே இப்போ வந்து கடாகாசமும் மகாகாசமும் இரண்டரை கலந்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கடம் உடஞ்சதுன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் கடாகாசம் மகாகாசமும் இரண்டும் இரண்டரை கலந்தன அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ஜீவன் சிவத்தோடு இரண்டரை கலந்தான்னா எல்லாம் வார்த்தைக்கு உபச்சாரம் எப்போ இவன் பிரிஞ்சாங்கிறதே ச கிடையாது பிரியவே இல்லை பிரிஞ்சாலும் இவன் கறக்கிறதுக்கு பிரிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் கலந்த மாதிரி ஒரு தோற்றம் ஆ பிரிந்தது போல் தோன்றியதும் சேர்ந்தது போல தோன்றியதும் ஒரு புது ஃபிலாசி ஒன்று இருக்குது பிரசித்தமாக இருக்குது அதாவது நம்மளால் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தோமா ஒருத்தான் ரெண்டாயிரம் வருஷம்னா இன்னொருத்தான் ஐயாயிரம் வருஷம்னா யாருக்கு யார் போய் தயான் சுவாமி சொல்கிற மாதிரி நான் வெரிஃபையபிள் இதெல்லாம் போய் யார் வெரிஃபை பண்ணுறது அது வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் யுக்தி பூர்வமாக நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும் சொர்க்க நரகம் கூட நீங்கள் வந்து வெரிஃபைபிள் பண் வெரிஃபை பண்ண முடியாது ஏன்னா அதுக்கும் கூட ஒரு யுக்தி இருக்குது சொல்ல முடியும் ஒரு யுக்தி சொல்ல முடியும் யுக்தினால் அது வந்து சிலதெல்லாம் நிரூபிக்க முடியும் எது வந்து நமக்கு பிரத்யட்சமாக தெரியாதோ அதை வந்து நாம் ஓரளவுக்கு அனுமானம் கூட பண்ண முடியும் பிரத்யமாக தெரிஞ்சதை தான் அனுமானம் பண்ண முடியும்னு சொன்னாலும் கூட சாஸ்திர வாக்கியங்களை வைத்துக்கொண்டு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சாஸ்திரம் சொர்க்க நரகம் இருக்குதுன்னு சொல்கிறது அதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் சொர்க்க நரகம் இல்லைன்னு சொல்கிறது என்ன பிரமாணம் இருக்குது நான் தான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சாஸ்திரம் சொன்னவங்களாம் முட்டாளன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த விஷயத்தை விட்டுருவோம் ஆத்மா பிரம்மங்கிற விஷயத்தில் சாஸ்திரம் கூட தேவையில்லை சாஸ்திரம் வந்து எது பிரம்மன் இல்லையோ எது ஆத்மா இல்லையோ அதைத்தான் நீக்கிறது அது நீக்கிவிட்டு வஸ்து வந்து பொருள் இருக்குங்கிறத யுக்திபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் நமக்கு புரிய வச்சு அது பெரிய வேலையை செய்கிறது இரண்டரை கலக்கிறதுங்கிறதெல்லாம் எல்லாம் பக்தி கிரந்தங்களில் உபச்சாரத்துக்காக சொல்லப்படுறது ஆனால் இரண்டரை கலந்தால் பிரிய என்ன அர்த்தம் கேரண்டி இருக்குது சரி வாஸ்துவமாக நம்ம கலந்துட்டோன்னு வச்சுங்களேன் இங்கெல்லாம் நிறைய புண்ணியத்தை பண்ணி வைகுண்டத்துக்கு போயிட்டோன்னே வச்சுப்போம் வைகுண்டத்துக்கு போய் அந்த பிரகாசமான லோகத்தில் நாமளும் வாழ்கிறோன்னு வச்சுப்போம் திரும்ப வரமாட்டோங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்கோ வரமாட்டாங்கிறது சாஸ்திரம் சொல்கிறதுக்கு அதனால் வரமாட்டான்னு தான் அதுக்கும் சாஸ்திரத்தையும் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறதுக்காக வேண்டிய யுக்தி இல்லாமல் பேசலாமான்னு அப்போ நம்ம யுக்தியும் பிரதானமாக எடுத்துப்போம் இல்லை வெறும் கேவல ஸ்ருத்தியும் எடுத்துக்கிறதுல கேவல யுக்தியும் தகுறாரு ஸ்ருத்தி தான் சொல்கிறதுங்கிறதுக்காக வேண்டிய யுக்தி யுக்தி யுக்தம் எடுத்துக்க மாட்டோம் அதே சமயம் கேவல யுக்தியும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸ்ருதியும் யுக்தியும் ஒழுங்காக சேர்ந்து வர்றதை தான் நம்ம பிரமாணமாக எடுத்துக்கொண்டு ஞானமாக எடுத்துக்கொள்ளுவோம் அதை கொண்டு ஞானம் பழுவோம் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏக்கம் ரெண்டும் எப்பவும் ஏக்கம் இடமானங்கிறதுக்கு வியாபகமானங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுங்க நான் வந்து எப்பவுமே இந்த புரியாத பதங்களே இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் ஒரு பதம் புரியலேன்னு உங்களுக்கு தெரிய தோணக்கூடாது இந்த திடமான இடமானன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் தெரியணும் மிஸ் பண்ணக்கூடாது அப்புறம் இடமான என்னென்னு கேட்கக்கூடாது அதுக்குதான் இந்த புத்தகமே பெரிய புஸ்தமே வாங்கி கையில் கொடுத்தாச்சு அதனால் வியாபகமான இதை பார்க்காம கேட்கக்கூடாது பார்த்துவிட்டு இதில் இல்லாத இதாக இருந்தால் கேட்கலாம் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏக்கம் திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்துடாயே இது திடமாவத பொருட்டு இவ்வைக்கிய அனுபவம் சம்சயாதி பிரதிபந்தமின்றி திடமாதல் பொருட்டு திருடமாவதற்காக சிவோகம் என்று சிவமே நான் நானே சிவம் என்று நிதித்தியாசித்து சுவானுபூதி நிதித்தியாச பரி நிதித்தியாசன பரிபாக்க வசத்தால் உலதாகும் அத்வைத அவஸ்தான ரூபமான சொல்ற திருடமாத பொருட்டு சிவோகம் என்று சிவோகம் என்று வானுதியுடன் இரு பாயின்னு சொல்லி அப்படி ரீ அரேஞ்ச் பண்றார் மாத்தி போடுறார் அப்படி நிதி தியாசனம் பண்ணி நான் என்னாகும் திரும்ப திரும்ப அப்படியே நினைச்சு கொண்டிருந்தா என்னாகும் திருடமாயிடும் இந்த ஞானம் வந்து திருடமாயிடும் அந்த ஞானதார்டியத்தை சுவானுபூதிங்கிறார் இவர் ஞானதார்டியத்தை சுவானுபூதிங்கிறார் உறுதியான அறிவை சுவானுபூதிங்கிறார் உறுதியான அறிவு சுவானுபூதி நல நிதித்தியாசித்து சுவானுபூதி நிதித்தியாசன பரிபாக்க வசத்தால் உலதாகும் அத்வைத அவஸ்தான ரூபமான நிதித்தியாசன பரிபாக்கத்தினால பரிபாக்கம்னா திரும்ப திரும்ப அப்படியே நினச்சுருக்கோம் வேற எதுவும் நினைக்கிறதே இல்லை வேற எதுவும் என்டரே பண்றது இல்லை அதையே திரும்ப திரும்ப நம்ம நினைச்சு கொண்டு திரும்ப திரும்ப வகுப்புகளில் அதையே பற்றி சிந்திப்பதுனால மூணு வருஷ காலம் சிந்திக்கிறோம்னா பெரிய விஷயம் இல்லையா அதை திரும்ப திரும்ப சிந்திக்கிற போது வேறு எதுவும் போகிறதுக்கும் வழியும் கொடுக்குறது இல்லை அப்போ அது என்ன ஆகும்னா திருடமாயிடும் அப்புறம் அது என்ன ஆகும்னா சுவானுபூதி அதுக்கு பேர் தான் சுவானுபூதி திருடமாயிடுதுன்னா அதுக்கு சுவானுபூத்தின்னு பேர் அது அத்வைத்த அவஸ்தான ரூபமான துவைத்தத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது நிறைய பேருக்கு வந்து கதவை போட்டிவிட்டு நாலு தடவை திறந்தது இப்போ பார்த்து பார்த்துட்டே இருக்கும் இல்லையா கதவை ரூமை கதவை போட்டுறோம் அது ரெண்டு தடவை நாலு தடவை இழுத்து வேற பார்க்குறோம் இப்போல்லாம் இழுத்து பார்க்குற போட்டே இல்லை எல்லாம் வந்து திரும்ப தள்ளி தள்ளி பார்த்துட்டு வந்து விட வேண்டியதான் அப்படியே இருக்கேன் ரெண்டும் இருக்கேன் பண்ணி விட்றோம் இப்போ இந்த இதெல்லாம் இப்போ சாத்தினீங்கன்னா வந்து இது மட்டும் இப்படி இழுத்தாக பார்க்க முடியுத நான் ஒன்றும் பண்ண முடியாது எதுக்கு எங்கேருந்தும் எங்கேயோ போகிறேன்னு நினச்சிக்கக்கூடாது இப்படியே நினைக்கிறோம் ஆனால் வந்து மனதுக்குள்ளே நிறைய பேர் கோயில் வாசலில் செருப்பை விட்டதுக்கப்புறம் செருப்பை எவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டாரு பையன் பயம் வந்துட்டே தான் விட்றாங்க அங்கே போய் உள்ளே போய் சுவாமியை பார்க்குற போது செருப்பு தான் வருது எடுத்து விடுவானோ எடுத்துட்டு விடுவானோ சீக்கிரம் போயிடணுன்னு போயிடுவாங்க அப்போ என்ன இதில் வந்து தாத்தர்மே போயிடும் எதுக்காக கோயிலுக்கு போகணுமோ அப்போ பூட்டிகிட்டு வந்தோடனா நமக்கு வந்து எதா போயிடுமோன்னு பயம் வந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லாம் துவைத்த அவஸ்தை இது மாதிரி நிறைய சொல்கிறேன் இது பல விஷயங்களில் நமக்கு வந்து சத்தியத்துவம் இருக்குது நம்ம ரூமை விட்டு வெளியேறது எதாவது போய்டுமோ அப்படின்னு தோன்றுறதுன்னு வச்சுங்களேன் தகராறுதுன்னு அர்த்தம் போனால் போயிட்டு போகிறது அது அதுக்காக பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம பொறுப்பாகத்தான் இருக்கணும் நம்ம பொறுப்பாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யத்தான் வேணும் எல்லாம் பண்ணத்தான் வேணும் செருப்பை வந்து டோக்கன் கொடு அதுக்குன்னு வைக்க வைக்கிற இடம் இருக்குது டோக்கன் கொடுக்குறது இருக்குது எல்லாம் பண்ணத்தான் வேணும் ஆனால் வந்து ரெண்டுலையும் எது இம்பார்ட்டன்ட்டு பார்க்குற போது ஈஸ்வரனை சிந்தனை பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் அப்போது ஒன்று போனால் கதவை விடுப்படா இந்த நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கே எல்லையற்றது அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கும் தர்மத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படி இருந்தும் அது சரி வரலன்னா தூக்கி போட வேண்டிதான் எப்பவும் அத்வைத அவஸ்தான ரூபமான அதனால் அத்வைதந்தான் உனக்கு நமக்கு நிம்மதியை கொடுக்கப்படுது துவைதம் துணூண்ட இருந்தால் போகிறோம் இவர் சொல்கிறார் ஆறு நம்ம கவுடபாதாச்சாரியார் மாண்டவீதர் சொல்கிறார் மனு அளவு இருந்தாலும் போகும்ப்பா உனக்கு மறுபடியும் பிறவி தொடரும் இந்த உலகத்தில் சத்தியத்தை புத்தி எங்கேயோ ஒரு போர்ஷனில் இருந்தால் கூட போகும் எல்லாம் எல்லாம் உனக்கு துக்கத்தை தான் கொடுத்தாகும் அதனால் சிவோ நிதித்தியாசனம் பண்ணி அத்வைத அவஸ்தான ரூபமான பிரம்ம அனுபூதியில் இருந்திடாயே இருப்பாயாக உபதேசம் முடிச்சுட்டார் ஆக அத்தியாரோப அபவாதங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் தெளிவாக சொல்லி மகாவாக்கிய விசாரமும் பண்ணி நிறைவு செய்து விட்டார் இப்போ அடுத்தது அவ அடுத்தது எப்போதும் ஏக்கம் என்றது ஸ்வரூப திருஷ்டியினால் என்க எப்படி சொல்கிறார் ஒரே ஒரு வரி தான் எப்படி சொல்கிறாரு ஸ்வரூப திருஷ்டியில் எப்போதும் ஏக்கம்னு விட்டார் அப்போ இதுலேருந்து என்னது ஸ்வரூப திருஷ்டிக்கு எதிர்ப்பதம் என்ன உபாதி திருஷ்டியில் அப்படி இல்லைன்னு உபாதி திருஷ்டியில் ஏக்கம் கிடையாது துவைத்தம் ஸ்வரூப திருஷ்டியில் அத்வைத்தம்ங்கிறார் இப்போ நம்ம எல்லாரும் உபாதி திருஷ்டியில் துவைத்தம் பேதம் தான் ஆனால் ஸ்வரூப நம்ம எல்லாரும் வேற வேற கிடையாது நம்ம எல்லாருங்கிறது கிடையாது இதெல்லாம் ஏக்கம்தான் அதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஜீவ ஜீவேதம் ஜீவ ஈஸ்வரபேதம் ஜட ஜடபேதம் ஜீவ ஜடபேதம் ஈஸ்வர ஜடபேதம் எல்லாமே அத்தனை பஞ்சபேதமும் மிச்சம் பஞ்சபேதமும் பரமார்த்த சத்தியம்னு மதுவாச்சாரியர் சித்தாந்தம் பண்ணுறார் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபிலாசபி அது இருக்குது வந்து நாஸ்திகமே ஒரு ஃபிலாசபி இருக்கிற போது அப்புறம் இதெல்லாம் என்ன தாராளமாக இருக்கத்தான் அதனால் வந்து பஞ்சபேதவாதம் சத்தியம்னு சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறார் எப்படி வேறு எதாவது சொல்லிட்டால் பரவாயில்ல சாஸ்திரம் அதைத்தான் சொல்கிறதுன்னு விட்டு இந்த பஞ்சபேதமும் பரமார்த்த சத்தியம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் சத்தியமாக இல்லையான சாஸ்திரம் வந்து நிரூபிக்கிறதான் அதுக்கு வந்து எதுக்கு சாஸ்திரம் வேணும் தான் க்ளீனாக தெரியுறது சாதாரண யுக்தியை வச்சுட்டே சொல்லிவிடலாம் பஞ்சபேதமும் பரமார்த்த சத்தியம் அது அவங்களுடைய சித்தாந்தம் நம்ம என்ன சொல்கிறோம் பஞ்சபேதமும் பரமார்த்த மித்யா வஸ்துதாக அது உண்மையிலே கிடையாது மிச்சியங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் அஜகஜாந்தர பேதம் எல்லாமே வேற வேறதான் அது ஒன்று சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே கிறிஸ்டியானிட்டியும் இப்போ துவைதாத்த மத்வாச்சாரியரோடய ஃபிலாசபி வேறவே கிடையாது சரியான ஃபெனாட்டிசம்னு அவங்க தான் அவங்களாம் தான் ரொம்ப ஒத்துவே மாட்டாங்க சிவனை பூஜை பண்ணுவாங்க ஆனால் நாராயணனே பரம்பொருள் சிவனை பூஜை பண்ணுவாங்க அவங்களும் சிவனை பூஜை பண்ணுறது எல்லாம் உண்டு அவங்கள்ட்ட உண்டு வைஷ்ணவர்களாக சிவன் பக்கம்னால் கொஞ்சம் அது எதோ ஒரு வைஷ்ணவர்களுக்கும் சிவனுக்கு பிராத்தியம் உண்டு அது என்ன முக்கிய பிராதியம் கிடையாது அந்த சுவாமி உட்காந்துருக்கிற பீடத்தில் ஒரு காலில் ஒரு மூலையில் அவர் இருக்கார்னு சொல்லி அவகணம் பண்ணுவான் அவனும் பூஜை பண்ணுவான் அவரும் இருக்கார் சிவன் இருக்கார் எங்கே இருக்கார் எங்கே இங்கே நாராயணோட நாராயணன் உட்காந்துருக்கிற ஆசனத்தோடு ஒரு காலில் ஒரு மூலையில் உட்காந்துருக்கார் சிவன் விடுவான் சௌரியமாக போச்சு பூஜையில் இருக்குது அவங்களுக்கு பூஜையில் இருக்குது ச சைவர்களும் பூஜை பண்ணுறாங்க விஷ்ணுவுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்தானம் வச்சுருக்காங்க அவங்களும் அவரும் எங்கள் சிவ எங்கள் சிவபெருமான் உட்கார்ந்துருக்கிற பேடத்தில் ஒரு காலில் ஒரு மூளையில் இந்த கட்டை நீட்டின்னு இருக்கேன் அந்த போர்ஷன் தான் அவர் போடு பூஜை சிவாயினுமா போட்டுவிடும் விஷ்ணுவேணுமா போட்டுவிடுங்கிறார் இது வந்து ரெண்டு பேரும் இப்படி படுறது என்ன தெரிஞ்சது தெரியுமா ரெண்டும் பொய்யும் தெரியுது உண்மை கிடையாது குரு அருளிய நெறிப்படியே தான் அனுபவித்தல் குரு சொன்னபடியே தான் அனுபவித்து பார்க்கறான் தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்சகோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூட்டஸ்தன் பிரம்மென்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தைக் கண்டான் தே வந்திருக்கிறேன் நினைத்தான் நம்பினேருக்கு நிர்ணயம் அருளுவீரே நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் எனக்கு நிர்ணயமா உறுதியா சொல்லிக் கொடுங்கள் முதல்ல ஒரு பாட்டுல என்று அடைந்திருக்கிறேன் அப்பேற்பட்ட குருவும் சொன்ன யாரை சரணா சரணாகதி பண்ணினானோ அந்த சரணாகதி பண்ணின ஆச்சாரியர் சொன்ன வழியை தப்பாமல் தத்துவ வழி தப்பாமல் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா இது வந்து சாஸ்திர விஷயம் இது சாதாரணமாகவே யாராக இருந்தாலும் சரி குருவாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன நமக்கு எது சௌகரியமோ அதுதான் ஃபாலோ பண்ணுவோம் நான் அதை பண்ணலையே அப்படி அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்கிறார் தத்துவ வழி தப்பாமல் இந்த மிலிட்ரியலாம் இருக்கு இல்லையா மிலிடரியலெல்லாம் அந்த கமாண்டர் அந்த மெய் மெயின் ஆள் சொன்னால் குதினா குதிச்சோடணும் என்ன ஏது கொஸ்டின்லாம் பண்ண முடியாது அதுக்காக வேண்டி இப்போ நம்ம சொல்லி கேட்கலன்னு வருத்தப்படலை நான் இதுக்கு சொல்ல தத்துவ வழி இப்போ வந்து நான் ஏன் நான் என் குரு சொன்னபடி கேட்டிருக்கேன்னு தெரிஞ்சால் தெரியுமோ இல்லை ஒரு ஒருத்தராக அப்படித்தார் தத்துவ வழி நிறைய பேருக்கு அப்படி இது ப்ராப்ளம் தளவதி இது வந்து அதாவது கொஞ்சம் கூட அது என்னோட அகங்காரத்தை நான் பரிபூர்ணமாக தியாகம் பண்ண மாட்டேன் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் வச்சுப்பேன் குரு சொன்னால் என்ன யார் சொன்னால் எனக்கு என்ன என்னோடய அகங்காரத்தை நான் மெயின்டைன் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது அதனால் நான் என்னை பூர்ணமாக தியாகம் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை அதனால் வந்து நான் கொஞ்சம் அகங்காரத்தை வச்சுன்னு தான் இருப்பேன் அதுபடி தான் நான் செயல்பட முடியும்னு தானே பண்ணுறோம் நம்ம எல்லோரும் காரியமே சாதாரணமாக அதனால நிறைய பிரிவுகள் ஏற்படுகிறது சமுதாயத்தில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு காரணமே என்ன அதுதானே இல்லாட்டியே இவ்வளோ மாறிதெல்லாம் வர்றது இல்லை தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் அவர் சொல்லி கொடுத்த தத்துவ வழி எப்படி அத்தியாரோபம் நடந்ததோ அப்படியே அபவாதம் பண்ணுறான்னு அர்த்தம் எப்படி அத்தியாரோபமானது பிரம்மத்த பிரம்மம் மாயை சிச்சாயை தோன்றும் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் வரிசையாக சொல்லி அந்த பஞ்சபூதங்கள் சிருஷ்டி இதெல்லாம் சொல்லி அதை அப்படியே திரும்ப ஒடுக்கி கொண்டு போய் அது சொன்ன மாதிரி தத்துவ தப்பாமல் பஞ்ச கடந்து உபரமேத் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டு விட்டு பஞ்ச கோஷமும் கடந்து பாழையும் தள்ளி பாழையும் தள்ளினா சூன்யத்தையும் தள்ளி அதாவது ஒருவேளை நான் வந்து சூன்யமோ அப்படிங்கிற எண்ணம் வந்தது அவனுக்கு அதையும் நீக்கிவிட்டான் அபாவத்தையும் நீக்கி பாழையும் தள்ளி உள்ளில் உள்ளில்னா அகத்தில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு பஞ்ச கோஷ சூனியங்களை காணிருக்கும் அனுபவ ரூபமான சாட்சி தானின் தான் என்றிருந்த அற்பமான ஸ்திதியையும் விடுத்து எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்கார் பாருங்க அள்ளி தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு இந்த கொஞ்சம் இருப்பு இருக்கு என்னதுன்னா நான் வந்து சாட்சியா இருக்கேன் சாட்சியாக இருக்கேன்னா அந்த சாட்சி தன்மையையும் நீக்கி சாட்சித்தன்மையையும் நீக்கி அப்போ என்ன பண்ணுறதுண்ணா பேசக்கூடாது பேச முடியாது பேசக்கூடாது இல்லை பேச முடியாது நினைக்க முடியாது அவ்வளோதான் அதான் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க பேசுறதே இல்லை வாயை திறக்கிறது இல்லை அவங்க ஏன்னா விஷயம் தெரிஞ்சு கொடுத்து அதனால் வாயை திறக்கிறது இல்லை கொஞ்ச கோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூட்டஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி இந்த கூட்டஸ்தன் பிரம்மங்கிறதுனா உபதேசத்துக்காக சொல்லப்பட்டது அந்த கருத்தையும் நீக்கிவிட்டு பிரம்மங்கிற பதமோ கூட்டஸ்தன்கிற பதத்தை கூட அவன் நினைக்கிறது அவன் அதுவாக இருக்கான் பிரம்மமாக இருக்கும் அதனால தான் நம்ம சாதாரணமாகவே வீடுகளில் சொல்லுவாங்க ஏ பரபிரம்மம் அப்படியே உட்கார்ந்துருப்போம் என்ன சொன்னானு உன்னத்தான் ஏ பரபிரம்மம் உன்னத்தான்னு சொல்லுகிறேன் எங்கள் மதர்லாம் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஏதாவது உன்னைத்தான் ஏய் இங்கே இருக்கே பரபிரமம் உன்னைத்தான் இது சர்வசாதாரண வீட்டில் இல்லை சொல்வது அப்போ நெஞ்சமும் நழுவி அதுவும் போய் ஒன்றாய் இந்த பிளாங்க் லுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா சில சமயம் இப்படி திடீர்னு இப்படி பார்த்துட்டே என்ன பார்த்தோம்னு தெரியாது எதையும் பார்த்துருக்க மாட்டோம் யாராவது இப்படி இப்படி வந்தால் இப்படி பக்கத்தில் உந்தும் இப்படி இப்படி இப்படி கூட அப்போத்தான் வந்து நம்ம ஓ நம்ம உலகத்திற்கும் போல் இருக்குன்னு தோணும் அது அது ஒரு அவஸ்தேன்னு சாஸ்திரம் வர்ணிக்கிறது அந்த அவஸ்தையை பற்றி வர்ணிக்கிறது அது பேர் உபயத்பிரஜம்ன்னெல்லாம் சொல்லி ரெண்டும் கிட்ட நிலைமை எல்லாம் சொல்லி மாண்டகி உபரிஷத்து சொல்கிறது மக காலம்புற எழுந்த உடனே நம்ம தூ தூக்கத்துலேருந்து எழுந்துட்டுறோம் எழுந்த உடனே உலக அனுபவமும் ரொம்ப சீரியஸாக வரல தூக்கமும் இல்லை அது பேர் உபயத்பிரஜம்னு பேர் அப்படி சொல்லியிருக்கு சாஸ்திரம் உபயத பிரஜம் இவன் தூக்கத்தை விட்டு வந்துவிட்டான்னு சொல்ல முடியல விழிப்பு கனவு நன உலகத்துக்கு வந்துவிட்டான்னு சொல்ல முடியல அப்படி ஒரு அவஸ்தை கொஞ்ச நேரம் இருக்குது அதுக்கு பேர் உபயத பிரஜாவஸ்தேன்னு அதுவும் பிரம்மன் இல்லைன்னு சொல்லும் அதுதான் அங்கே தாத்பரியம் அது பிரம்மன் விடுவான் பாருங்கள் இந்த காலமரி எந்திரிச்சவன ஒரு நிலை இருக்கீங்க பாருங்கள் அதுதாங்க பிரம்மன் நிலையம்மா அது இல்லைன்னு சொல்கிறது உபனிஷத்து அது இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா உபயத பிரஜாவஸ்தை அரியரவன் யார் நான் இப்போ இந்த உபயத பிரஜாவஸ்தைக்கு சாட்சியாக இருக்கிற நான் எப்படி உபயத பிரஜாக இருக்க முடியும் கிடையாது சிம்பிளாக நம்ம நெகட் பண்ணுறது இல்லை உபயத பிரஜாவஸ்தா சில பேர் சொல்லுவாங்க அந்த பிரம்மநிலை எப்படி இருக்கும்னால் ஒரு ஒரு விளக்கம் இருக்குது வேதாந்தம் படிக்காத ஆளுடைய விளக்கம் அந்த விளக்கத்தில் அது ஒரு விளக்கம் அது வந்து காலம்பறை எழுந்தவுடனே இருக்கீங்க பாருங்கள் அந்த அந்த நிலை அது அப்படியே பிடிச்சிங்க இனத்தை பிடிக்கிறது அப்படியே பிடிச்சிங்க அதுலேயே இருக்கிறதுக்கு பாருங்கள் அதை நினச்சி பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே அதுலேயே இருங்க இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க நான் அப்புறம் இங்கேருந்து நீங்கள் அப்படியே சபரிமலைக்கு போகிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட அனுபவம் வரும் அந்த அனுபவத்தை இங்கே நினச்சி பாருங்க அதுதான் அது அப் அது அதே தான் அதே கிடையாது எல்லாம் வந்து போகிற சமாச்சாரம் என்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்பேற்பட்ட அனுபவமுமே வந்து போகிறது வேணா நல்ல அனுபவமாக இருக்கும் நல்ல அனுபவத்தை நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அது பிரம்மம்னு சொல்லிடக்கூடாது அதுதான் தப்பு நல்ல அனுபவத்தை திரும்ப திரும்ப நினைக்கிற தப்பு கிடையாது இங்கேருந்து கேதார்நாத் போயிருக்கோம் கேதார்நாத் போகிற வழியில் நமக்கு எவ்வளோ நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம் அதை நம்ம இங்கே நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அது பிரம்மம்னு நினச்சால் தான் தப்பு அது பிரமே அது பிரம்மம்னு நினைக்கக்கூடாது அந்த ஆனந்தத்துக்கு இயங்கப்படாது அது அப்பப்போ வர்றது தானே இன்றைக்கி காலம்புரம் இட்லி சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு அந்த ஆனந்தம் அவ்வளவு தான் வந்துட்டு போகிறது தான் ஆனால் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் இல்லை கூட்டஸ்தன் பிரம்மம் என்னும் அகம்பிரம்மம் என்னும் நெஞ்சமும் அகண்டாக்கார விரத்தியும் நழுவி அகண்டாக்கார விறத்தியும் நழுவி அப்படின்னா நினைச்சான் அந்த விற்த்திக்கும் அவன் தாற்பயம் கொடுக்கறதில்ல அந்த விறத்திக்கும் ஒன்றும் தாத்பரியம் கொடுக்கறதில்ல அதை வந்து அவன் நினைக்கணும்னு நினைக்கிறதில்லை இன்னொருத்தனுக்கு டீச் பண்ணணும்னு நினைக்கிறதில்லை ஒன்றும் கிடையாது நழுவி நிதித்தியாசன பரிபாக்க வசத்தினால் உறங்கினவன் கையில் போல நழுவி உறங்கினவன் கையில் இருக்கிற எப்படி அவன் பிடிச்சிட்டா இருப்பான்னா அது போல நழுவினு சொல்லிட்டார் எப்படி திருஷ்டாந்தம் பாருங்க உறங்கினவன் கையில் உள்ள போல் நழுவி ஒன்றாய் நின்ற அகண்ட ஏகரசமான பூரணத்தை கண்டான் பரிபூர்ணமான பிரம்மத்தை அனுபவித்தான் ஜாகிரதையா புரிஞ்சு அனுபவித்தான் என்ன அர்த்தம் அதுவாக இருந்தான் அர்த்தம் அனுபவித்தான் என்றவாறு பஞ்சகோஷ சூன்யங்களாகிய துவைதங்களை தான் என்ன எனல் பந்தமாகலின் அந்த துவைத விறத்தியை விட்டு என்பார் பஞ்சகோஷமும் கடந்து பாழையும் தள்ளி என்றும் சாட்சி தான் எனல் பந்தம் அன்றாயினும் புருஷார்த்த சாதன ஞானம் அன்றாகலின் சாட்சி விறத்தியையும் விட்டு என்பார் உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு என்றும் புருஷார்த்த சாதன ஞானமாயினும் அத்வைத அவஸ்தான ரூபமென்னும் சாத்தியமான நிர்விகல்ப அனுபவத்திற்கு அஜாத்தமான அகண்ட பிரம்மாக்கார விறத்தியும் ஒழிதல் வேண்டும் ஆதலால் அகண்டாக்கார விறத்தியும் விட்டு என்பார் கூட்டஸ்தன் பிரம்மென்னும் நெஞ்சமும் நழுவு என்றும் வெகுவித பிரயாசங்கற்கு காரணமான சித்த விகல்பங்கள் அனைத்தும் தொலைத்து அகண்ட ஏகரசவரூபம் ஆயினன் என்பார் ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் என்றும் கூறினார் சமாதி லக்ஷணம் இரண்டாம் படலத்தில் முப்பத்தி மூணாம் செய்யுள் உரையில் விரித்து எழுதப்படும் ஆண்டு காண்க இதெல்லாம் சமாதிக்கு கொண்டு போயிட்டார் சமாதி தப்பு கிடையாது நம்ம அதை ஒத்துக்கிறோம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் சமாதிய மோட்சமாக நம்ம சொல்றதில்லை சமாதிய மோட்சமாக சொல்றதில்லை பிரம்மஸ்வரூபந்தான் மோக்ஷரூபம் பிரம்மஸ்வரூபம் வேற மோக்ஷரூபம் வேற கிடையாது பிரம்மைவ மோக்ஷஸ்வரூபம் பிரம்மைவ மோட்சஸ்வரூபம் ஏன்னா பந்தமெல்லாம் மனசினால் கற்பிக்கப்பட்டது பந்த் மோட்சமும் ஃபீல் பண்ணுறது மனசு ஃபீல் பண்ணுறதும் மனசால் கற்பிக்கப்படுறது மனசைவ மனசாக கல்பித்தே பந்தகா மோக்ஷ்தேனைவ கல்யத்தேன்னு விவேகச்சூடாமணி சொல்கிறது அதனால் இது என்ன பண்ணுறான் இந்த பரிப்பாக்க அவஸ்தை நிதித்தியாசனம் பண்ணி பண்ணி பண்ணி மனசில் ஆழமாக போகிறது இல்லையா அதுக்காக சொல்லக்கூடிய கருத்து அதனால சமாதிங்கிறது வரப்போகிறது சமாதியை பற்றி நிறைய டாபிக்லாம் வரத்தான் போகிறது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த விற்த்திகளுக்கும் தாத்பரியம் கொடுக்கறதில்ல அது சமாதியில் இருந்தாலும் சரி சமாதியில் இல்லாட்டாலும் சரி எந்த விற்பிக்கும் தாத்பரியம் தர்றது கிடையாது அத்வைத்தங்கிற விறத்தியை கூட அத்வைத்தம்ங்கிற விஷயத்துக்கூட சப்தத்தை கூட சிந்தனை பண்ணுறது கிடையாது புரிஞ்சாச்சே அத்வைத்தம்ங்கிற விஷயம் சப்தம் புரிஞ்சாச்சே புரிஞ்சதுக்கு பிறகு அத்வைதங்கிற சொல்லக்கூட இவன் நினைக்கிறது கிடையாது நினைக்காத அளவுக்கு நினைச்சுவிட்டான் அதனால நினைக்கிறது கிடையாது புரியுதா நினைக்காத அளவுக்கு நினைத்து விட்டான் அதனால அதுக்கப்புறம் அதை பற்றின விஷயத்திலையும் தாத்யம் கிடையாது அடுத்த பாடல் அனுபவானந்த வல்லத்து அழுந்தியே அகண்டமாக தனு சகலமும் இரந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகர்க்குருவும் காண நனவினில் சுழுத்தியாகி நன்மகன் மகன் ஸ்வபாவமானான் அனுபவத்தில் சீடன் அடைந்துள்ள ஸ்திதியைக் கூறுகின்றார் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கவனமாக எப்பவுமே அந்த ஞான திருட ஜானுபான் ஏற்படுகிறதே தவிர அதுதான் முக்கியமான விஷயம் ஆத்மாவை பற்றிய அறிவு உறுதியான விஷயத்தை பற்றி தான் அனுபவம் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர்ல சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஆத்மாவே அனுபவிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அதுதான் ப்ராப்ளம் அனுபவிக்கிறவனையே அனுபவிக்கிறதுங்கிறது முடியாது ஆனால் அனுபவிக்கிறவனை பற்றிய அறிவை நல்லா அழுத்தம் திருத்தமாக அனுபவபூர்வமாக வச்சுக்க முடியும் அந்த அறிவை வந்து சமையலை பற்றின அறிவு இருக்கா இல்லையா சமையலை பற்றின அறிவுங்கிறது அவனுக்கு சமையல் பண்ணுறதுங்கிறது பழகி போச்சு அதனால் அவனுக்கு வந்து அது இயல்பாகாச்சு நம்ம போனால் என்ன போடுறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருப்போம் அவனுக்கு வந்து அது இயல்பாக போச்சு அது வந்து அனுபவ அறிவு அவன் அனுபவ அறிவு இங்கே வந்து அதே மாதிரி தன்னை பற்றிய அறிவானது அழுத்தமாக உறுதியாகிறபோது அது அனுபவ அறிவுன்னு சொல்கிறோம் நம்ம அதைத்தான் அபரோக்ஷானம் என்றும் இதெல்லாம் சொல்கிறோம் அபரோக்ஷமாய வஸ்துவை பற்றின ஞானம் உறுதியாகிறது அபரோக்ஷமான வஸ்துவை பற்றிய ஞானம் அபரோட்சமாவதை அனுபவம் என்று சொல்லுகிறார்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே எல்லாத்தையும் நெகேட் பண்ணியாச்சு அத்வைத்தம்ங்கிற சப்தத்தையும் கூட நெகேட் பண்ணியாச்சு வஸ்து அத்வைத்தம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதை பற்றி சிந்திக்கிறதையும் நிறுத்தியாச்சு அதுக்கு வந்து கருதா மரவா அப்படிம்பாங்க தமிழில் கருதா மரவா நினைக்கிறதும் இல்லை நினைப்பும் மறப்பும் இன்றி நினைப்பும் மறப்பும் இன்றி புரியுறதாக பாருங்கள் நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை இப்போ நான் மனிதன்கிறத நினைக்கிறேனா மறந்துட்டேனா சிம்பிள் எக்ஸாம்பிள் அகம் மனுஷியா அப்படின்னு நினைக்கணுமா நான் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் காஹாஹாம் கோஹம் மனுஷியா நான் மறந்துவிடுறேனா நினைக்காம மறந்துட்டேனா மறக்க முடியுமா நான் மனுஷன்கிறத மனிதன்கிறத மறக்கவும் முடியாது மனிதன்கிறத நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி தான் நான் பிரம்மன் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் பிரம்மங்கிறத மறக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஞானம் உறுதியாகி விடுகிறதுன்னு அர்த்தம் எப்படி நான் மனிதன் என்கின்ற ஞானம் நாம் நினைக்க வே நினைக்கவும் வேண்டியதில்லை மறக்கவும் வேண்டியது மறக்கவும் வேண்டியதில்லை என்கின்றபடி இருக்கிறதோ மறக்கவும் முடியாது நினைக்கவும் வேண்டியதில்லை என்பதாக இருக்கிறதோ அது நான் பிரம்மம் என்பதும் நீண்ட காலம் வேதாந்தத்தை படிப்பதாலும் இந்த கருத்துக்களை சிந்திப்பதாலும் நான் பிரம்மம் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை நான் பிரம்மம் என்பதை ஒருபொழுதும் மறக்கப்போவதும் இல்லை நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை மறக்கப்போவதும் இல்லை அவ்வளோதான் அதனால் அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அப்படி அவருடைய அப்படியே படிக்கலாம் அனுபூதி ரூபமான பிரம்மானந்த சமுத்திரத்தின் கண்ணே அழுந்தி படிந்து அகண்டமாகி அகண்டமாகினா பேத ரஹிதமாய் இதுக்கெல்லாம் சத்தியத்துவமே கொடுக்கறது நிறைய பேர் விவகாரம் பண்ணுறதெல்லாம் பாருங்களேன் நீங்கள் வந்து ஏதாவது இப்போ நம்ம இவ்வளோ வேதாந்தம் படிச்சுருக்கோம் அவன் வந்து அவன் சமையலில் அவன் வந்து சமயக்கட்டில் அவன் ரெண்டு விஷயம் பேசினான்னா நமக்கு தெரியும் ஒன்றும் பண்ண முடியாது அவனையெல்லாம் அவன் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பல விவகாரத்தை பற்றி பேசுவான் பொறாமையினாலேயும் ராகத்தினாலேயும் துவேஷத்தினாலேயும் அபிப்பிராயங்கள்லாம் சொல்லுவான் வந்து பக்கத்தில் அவன் பேசுகிறபோது ஸ்பஷ்டமாக தெரியும் இவனுக்கு இவன் பேரில் துவேஷம் இருக்குதுன்னு நல்லா தெரியும் இவனுக்கு இந்த விஷயத்தில் ராகம் இருக்குதுன்னு தெளிவாக தெரியும் இவன் துவைதத்துக்கு இவ்வளோ சத்தியத்துவம் கொடுக்குறானேன்னு தெரியும் இதில் வந்து இவனுக்கு உண்மையிலே ஆனந்தம் கிடைக்க போகிறது நமக்கு தெரியும் ஆனால் அவன் விவகாரம் முழுக்க அப்படி தான் என்ன பண்ண முடியும்னா அப்போ தெரியும் நம்மளுடைய ஞானம் எவ்வளோ பலமாக இருக்குது இல்லைங்கிறது மற்றவ விவகாரம் நம்மக்கிட்ட பண்ணுற போதே புரியும் நல்லாவே தெரியும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு நமக்கு தோணும் முக்கியத்துவமே இருக்காத விஷயம் முக்கியமே இல்லாத விஷயமாக அந்த விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறானே அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ நமக்கு புரியும் நம்ம ஞானத்தோட தார்டியம் என்னன்னு புரியும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவன் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அதுதான் அடுத்த விஷயம் அவன் வந்து என்னென்ன பானா நான் இவ்வளவெல்லாம் சொன்னேன் சுவாமிஜி ஆக்ஷன் எடுக்கலன்னு விடுவான் டக்குன்னு அவன் விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு அது அவ்வளோ பரம சத்தியம் சுவாமிஜிட்ட சொன்னேன் இவ்வளோலாம் போய் சொன்னேன் எடுத்து சொன்னேன் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் கேட்கவே இல்லை ஏன்னு கூட கேட்கலை அப்படிம்பா அவர் அதுக்காக வேண்டி அவன் லெவலுக்கு இறங்கி அப்படியா சரி சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவ்வளோதான் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டு நாலு வார்த்தை சொன்னதுக்கு ஏதோ அந்த மாதிரி அதாவது அவர் இருக்கார் அவருக்கு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியணும் அவள் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சே என்னாலும் சரிண்ணா இன்னும் ஒரு வாரம் கழித்து வேறே வரும் இது முழுக்க நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம் இதுக்கு நம்ம ஒன்றும் தாத்பரியம் கொடுக்கவே போறதில்லை இது பார்த்துட்டே இருக்க போகிறோம் இது என்றைக்கு சால்வ் பண்ணுறதுனா இன்றைக்கும் சால்வ் ஆகாது சால்வ் ஆகிறது எங்கே சால்வ் ஆகணும்னா அவன் பிரம்மஜானை அடையணும் ஒரு ஒருத்தரும் எங்கே அடைய போகிறான் ஒரு ஒருத்தன் சால்வ் ஆக போகிறதில்ல க இந்த ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமோ எதை ப்ராப்ளமோ இதே வீட்டுக்கு வீட்டுக்கு வீடுவோம் வீட்லேயும் இருக்குது டாக்டர்கிட்ட கிட்ட ஆஸ்பத்திரிலேயும் அவருக்கு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு கேட்க வேண்டாம் பேப்பரில் தினம் தெரியுது தான் இல்லை இது தான் இல்லை இது இல்லை எத்தனை எத்தனை விவகாரம் தத்திர தத்திர துவைத்த துவைத்த சத்தியத்துவ புத்தி துக்கஞ்ச ஆனால் நமக்கு தத்துவஜானம் இருக்கிறதுனால அதை அதை கேரே பண்ணுறது இல்லை தத்துவஜானம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் நம்ம கேரே பண்ணுறோம் கேரே பண்ணுறது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது மாட்டின்னுவோம் தான் ஜ கேரே பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் மாட்டின்னு போம் அதனால் கேர் பண்ணுற மாதிரி நடிக்கணும் என்னமோ பெருசா அப்படியா சரி சரி சரி சரி ஒரு பெரிய விஷயம் தான் பார்த்து விட்றேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பரம சத்தியமாக துவைதத்தில் அவனை காட்டில் நம்ம இருக்கிற மாதிரி காமிச்சுண்டு எல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணி ஆகணும் இந்த நடிக்கிறது இருக்கே அழகாக ஏன்னா வந்து நம்ம ஒரு காலத்தில் அது சத்தியமாக இருந்தோம் அது அது மயமாக இருந்தோம் இப்போ இது மயமாக ஆயிட்டோம் ஆனால் அதை நடிக்கணும் இப்போது அது பரவாயில்ல அது தர்மமாக நடிக்கலாம் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நடிச்சுக்கலாம் இன்னும் கஷ்டமே கிடையாது அதுக்குள்ளே நடிக்கிறதும் தகராறு அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் தத்துவம் தெரிஞ்ச பிறகு நடிக்கிறதுல பிரச்சனை வராது தத்துவம் தெரியாமல் நடித்தோமுன்னா மனோவியாதி வந்துடும் தத்துவம் தெரிஞ்ச பிறகு நடித்தா மனோவியாதி வராது ஒன்றும் பண்ணாது ஏன்னா நம்ம அழகாக நடிப்போம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக போயிடுவோம் பிரச்சனையே வராது அப்போ அதான் தெரியும் அப்படியே உயிரை விட்டுன்ட்டு அவன் வந்து ஒரு எல்லாம் வந்து சுவாமியெல்லாம் வந்து இவ்வளோலாம் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் போயிருக்கேன் பாரு இன்றைக்கி நான் சுவாமி நல்லா சொல்லி வச்சுருக்கேன் பா அவன்ட்ட சொல்லிகிட்டு இருப்பான் இன்னும் சுவாமி ரொம்ப பெருசாக இருக்கு பண்ணுற மாதிரி இதுக்கு அவ்வளோ கொடுத்து அவர் எடுக்க போகிற மாதிரி பேசுகிறத பார்த்தா டென்ஷனோடு பேசுகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இருக்காது அப்படி இருந்தால் அடுத்த நாள் கதையெலாம் நடக்காது ஏன்னா மூணு நாளைக்கு இந்த டென்ஷன் கன்டினியூ ஆகுமே ஆகாது அதுதான் மகிமை அந்த வேதாந்தத்தோட மகிமே பக்தியோட மகிமே அதோடய மகிமே அதுதான் பக்திக்கே நிறைய உண்டு சக்தி அப்புறம் தத்துவ ஞானத்தை கேட்கவா வேணும் பக்திக்கே நிறைய மகிமை உண்டு பக்தினாலேயே எத்தனையோ பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடலாம் அப்படி இருக்கிற போது தத்துவஜானமும் வந்துடுத்துன்னா கேட்கவா வேணும் சிக்கலே கிடையாது அகண்டமாகி அகண்டமாக என்ன எவ்வளோ விவகாரங்கிறீங்க அதாவது ஒரே நேரத்தில் அஞ்சு பேருக்கு நல்லது பண்ணிட்டால் எல்லாருக்கும் ஏன் சாமி பண்ணார் என் ஒருத்தருக்கு பண்ணால் போகிறதாங்கிறான் எப்படி அவ்வளவு இது இருக்குது ஒரே நேரத்தில் அஞ்சு பேருக்கு நம்ம சேர்ந்து நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கூடாது அந்த ஆளுக்கு எப்படி இந்த ஆள் சொல்கிறார் இவர் நீங்கள் அது பேசாமல் போயிட்டு வாயே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் இப்படி நிறைய ஒரு அதாவது ஒருத்தருக்கு செஞ்சபோது அவர் தன்னை ரொம்ப பெருமையாக நினைக்கிறார் அதே சமயம் இன்னொரு ஆள் செஞ்சபோது இவர் கஷ்டமாக இருக்குது எப்படி இவருக்கு செஞ்சுருக்கேன் நான் இவருக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கேன் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறேன் இன்னொருத்தருக்கு நல்லது செய்கிறது இவருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது இங்கே இருக்கு இல்லை இவருக்கு இல்லை நான் சொல்கிற உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ரெண்டு பேருக்கு நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் செஞ்சிடும்போது இவங்களுக்குலாம் செய்யலை அப்போ எல்லாேருக்கும் வருத்தமாக இருக்குது அவருக்கு மாத்திர சுவாமி செய்கிறார் அப்படின்னு சுவாமியோட சக்தி தகுந்த மாதிரி செய்ய முடியும் அவருக்கு செய்கிறாருண்ணா அவருக்கு செய்கிறாரு அப்படி செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுறதுனா இவருக்கு சந்தோஷமாக இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது ஏன்னா அவருக்கு செய்கிறார் சுவாமி மற்றவங்களுக்கெல்லாம் செய்யலை அப்படின்னு வருத்தமாக இருக்குது அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து இவருக்கு நல்லது செய்கிற போது என்னென்ன இவருக்கு கோபம் வந்து என்ன ஒன்று அவருக்கு இதெல்லாம் செய்யணும் இவர் நமக்கு செஞ்ச மாதிரி அவருக்கும் செய்யணும்னு நினைக்கக்கூடாது ஒன்றா கூடாது இப்படி இருக்குது உலகம் உலகம் முழுவதும் இப்படித்தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது ஒருத்தருக்கு செஞ்சால் இன்னொருத்தருக்கு செஞ்சாலே ராகத்வோஷம் வந்துவிடுறது நல்லது செஞ்சாலே அதனால என்ன போன மாதம் தானே இவருக்கு செஞ்சுருக்கேன் இந்த மாதத்தில் போன மாதம் எவங்கிட்ட இவர் இருந்தவர் இந்த மாதம் இவருக்கு செஞ்சோடனே துவஷியாகிட்டார் எப்படி துவேஷியாக மாறி அவர் இப்படி விவகாரம் முழுவதும் நல்லது செஞ்சதுக்கு துவேஷம் எப்படி போன நல்லது செஞ்சிருக்காருன்னா என்ன இருந்தாலும் நல்லது செஞ்சார் எனக்கு மாத்திரம் செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அது இன்னொருத்தருக்கு செஞ்சு அதனால துவேஷம் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா நல்லது செஞ்சாலும் நிம்மதி கிடைக்காதுன்னு தெரியுது நல்லது செஞ்சாலும் நிம்மதி கிடைக்காதுன்னு தெரியுது அப்போ அதுக்காக நல்லது செய்யாமல் இருக்க முடியுமோன்னா நல்லது செஞ்சு தான் ஆகணும் தர்மத்தை கடைப்பிடிச்சு தான் ஆகணும் தர்மத்தை கடைப்பிடிச்சுதான் ஆனால் ஒன்று நல்லது செஞ்சு சந்தோஷம் வரும்னு எதிர்பார்க்க கூடாது நல்லது செஞ்சு நமக்கு சந்தோஷம் வரும்னு எதிர்பார்க்க கூடாது ஆனால் நல்லதாக நாம் செஞ்சு இது இது விஷயம் புரிஞ்சுதுன்னா இதுதான் மஜா ஒரே ஆனந்தந்தான் இது நம்ம எல்லா விவகாரமும் பண்ணுவோம் எல்லா ஒரு பக்கம் பத்து பேர் திட்டின்னு இருப்பான் பத்து பேர் வாழ்த்தின்னு இருப்பான் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான் இதுக்கும் மாட்டிக்க மாட்டோம் அதுக்கும் மாட்டிக்க மாட்டோம் பரமானந்தத்தில் அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி அகண்டமாகினா பிளவுபடாத அந்த பிரம்மனாக ஆகி தனு தனு கரணங்களாதி சகலமும் இறந்து சித்தாய் அகண்டம் ஆகின்னு சொன்னதுனால அகண்டமாக ஆக போகிறான்னு அர்த்தம் இல்லை அகண்டம்ங்கிற எண்ணத்தில் அழுத்தம் திருத்தமாக ஆகினு அர்த்தம் அந்த உணர்ச்சியிலே அந்த உணர்வுலேயே அழுந்தி போயின் அர்த்தம் அதில் ஆகர சமாச்சாரம் இல்லை அது அந்த வஸ்துவை பற்றிய ஞானத்தில் உறுதியாகின்னு அர்த்தம் தனு கரணங்களாதி சகலமும் இறந்து தனுனா என்ன உடம்பு கரணங்கள்னா என்ன தெரியும் உங்களுக்கு ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இந்த கரணங்கள் சகலமும் இறந்து சகலமும் இறந்துங்கிறத ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் சகலமும் இறந்துன்னு சொன்னால் அதற்கெல்லாம் தாத்பரியம் அடியோடு போய் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி என்ன பண்ணணுன்னா சமாதியில் உட்காந்து சமாதியில் இப்போ நம்ம போது தனு கரணங்களாது இறந்து இருக்கா இல்லையா இறந்த மாதிரி இருக்குது தனு கரணங்கள் எல்லாம் தூக்கத்தில் இறந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இவரும் சமாதியில் உட்கார்ந்துருக்கார் சமாதியில் உட்கார்ந்த உடனே என்ன ஆகிடுதுன்னா உடம்பு மனசெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல அதனால தான் உட்காந்துருக்கார் அது முடியும் இருக்குது ஆனால் தனு கரணங்களாது இறந்து ரெண்டு அர்த்தம் சொல்கிறேன் நான் அதாவது தனு கரணங்களாதி இறந்துன்னு சொல்லி சமாதி அபியாசம் பண்ணுறாருன்னு சொல்லலாம் அப்புறம் தனு ரியாலிட்டி கொடுக்குற புத்தியை விட்டுட்டாருன்னு சொல்லலாம் பரிபூர்ணமாக இந்த சத்தியத்தம் கொடுக்குறதே இல்லை போய் மூஞ்சி பார்க்குறாருன்னு வச்சுப்போமே திடீர்னு நல்லா இருந்தாலும் இந்த பக்கம் வெள்ளையாக வந்துடுத்து படம் வெளியிலயே போக முடியாதுன்னு தகராறு தயான்சாமி சொன்ன மாதிரி மாட்டுக்கெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ் கிடையாது மாட்டுக்கு கழுதிக்கெல்லாம் இந்த காம்ப்ளக்ஸே கிடையாது நமக்கு தான் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நான் கருப்பாக இருக்கேன் என் பல்லு நீண்டிருக்கேன் என் கண்ணு ஒரு மாதிரி இருக்கேன் இந்த காம்ப்ளக்ஸ் எல்லாம் மாட்டுக்கு உண்டோ இருக்குமா நான் நல்லா கழுதியாக இருக்கேன் அந்த கழுதையைப்பார் அந்த கழுதைப்பார் அந்த பக்கத்துலேயே போகாது அந்த கழுதுகிட்ட எப்படின்லாம் சொல்லுமோ கழுத கழுதும் கிடையவே கிடையாது நமக்கு தான் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நான் அழகாக இருக்கேன் நான் அழகாக இல்லை எனக்கு வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்குது இந்த காம்ப்ளக்ஸ் எல்லாம் நமக்கு தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து வஸ்து என்னதுண்ணா சுத்த சைதன்யத்துக்கு ஏதாவது இருக்கோன்னா ஒன்றும் கிடையாது இல்லை தனு கரணங்களாதி சகலமும் இறந்து அது தாற்பயம் கொடுக்காமல் இருக்கிறது தான் அந்த காம்ப்ளெக்ஸ் போகிறது தான் இறந்துன்னு அர்த்தம் சொல்கிறேன் நான் இதெல்லாம் கிடையாது ஐயோ நமக்கு வந்து நான் பிராமணனாக இருக்கேனே அவன் இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தனு கரணங்களாதி சகலமும் இறந்து தான் சகலமும் இந்த உம்மை தொகையும் பாங்குது சகலமும் இறந்து எல்லாம் தாற்பரியமே கிடையாது கொஞ்சம் கூட அதுக்கு தாத்பரியமே கொடுக்குறது சில பேர் வந்து நல்லது சொன்னால் கேட்கறது இல்லைன்னு வச்சுருக்காங்க அதுவும் அந்த அந்த அர்த்தமும் இருக்குது நல்லது சொன்னால் கேட்குறது இல்லைன்னு வச்சுருக்காங்க நல்லது சொன்ன நீங்கள் சொல்கிறது நல்லது கிடையாது நீங்கள் நல்லது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது நல்லது கிடையாது அப்படிமா சரிப்பா நல்லது இல்லை விட்டு விடுவோம் சொல்லணும் போது சகலமும் இறந்து சகலமும் சித்தாய் சித்தாய் என்னன்னா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்து கொண்டு மனது பூரணமாய் மனசு முழுக்க அப்படியே ஆனந்தம் பூரணமாக இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது மனது பூரணமாய் மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவும் காண மனது பூரணமாய் தேகமான அருளே திருவுருவான சர்க்குருவும் காண குரு பார்த்து பார்த்து கொண்டிருக்கார் திருக்கண்ணால் பார்த்தருளை அவர் ஆசீர்வா என்றார் முடிஞ்சதப்பா கைவில்லேயே நவநீதம் கைவல்ய நவநீத உபதேசங்கள் எல்லாம் முடிஞ்சுன்னு இருக்குது சந்தேகத்தைதல் படலாம் இருக்குது அதானே ஆரம்பமே இனிமே அதனால் வந்து எல்லாம் அவருக்கு அவரும் பூர்ணமானவர் அவர் ஆனந்த ஸ்வரூபமான குரு உபதேசம் பண்ணி இவனுக்கு ஆனந்தமாக இருக்கு ஆகா எப்படி என்னுடைய அபிமானத்தை எல்லாம் அடியோடு உடைக்கிறீர்கள் என்னுடைய அகங்கார அபிமானத்தை எல்லாம் நாசம் பண்ணி விட்டீர்களே என்னுடைய தனித்தன்மையை அடியோடு அழித்து விட்டீர்கள்னு சொல்லி ஆனந்தப்படுறான் மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவும் காண ஆனால் நான் அர்த்தம் அவர் அருள் கண்ணோடு நோக்குகிறார் சிஷியனை பார்த்து சிஷியனை பார்த்து சந்தோஷமாக பார்க்குறார் அவர் புரிஞ்சுக்கிறான்னு இருக்க தெரிஞ்சுக்கின்றா எவ்வளோ சந்தோஷப்படுவார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோ குருவுக்கு துக்கமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் குருவுக்கு சந்த துக்கமாக அந்த குரு சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது வியாபாரிகமாக சொல்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்பா இந்த காரியத்தை பாருணும் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க சுவாமி இங்கே என்னோட எங்கள் விவகாரமே சரியாக இருக்குது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாடத்துக்கு எங்கள் விவகாரமே பாடத்துக்கு சௌகரியமாக இருக்குது அதுக்காகவே விவகாரத்தை பகவான் கொடுத்துருக்கார் இது இது இப்படி சொல்கிற போது அதெலாம் வந்து உங்களுக்கு தெரியாது சுவாமி இப்படி நம்மக்குள்ளேயே சொல்லிக்கிறோமோ இல்லை நீங்கள் என்ன புரிஞ்சிக்கல இன்னமும் டாபிக் ஆரம்பித்த மறந்து போயிடுச்சு அவர் பூரணமாக இருக்கார் இப்போ பூர்ணமாக குருவுக்கு வந்து சிஷ்யன் வந்து புரிஞ்சுன்ட்டான்னு இப்போ முகத்தை இவர் பாடம் சொல்லித்தரார் அவச்சேதவாதம் ஆபாசவாதம் சொல்லித்தரார் இவருக்கே புரியலைன்னா தகுறார் சிறசமாக இவருக்கு சரியாக புரிஞ்சிருக்கும் ஆனால் சிஷ்யனுக்கு சொல்கிற போது அவனுக்கு புரியாது அவனுக்கு நாலு நாள் கழித்து தான் புரியும் நீ அன்னைக்கு சொன்னபோது அந்த வார்த்தை சொன்னீங்க ஆனால் அன்னைக்கு புரியல அது அப்புறம் நான் யோசிச்சிட்டே இருந்தேனா அப்புறம் தான் புரிஞ்சது எனக்கு எப்படிம்பாங்க அப்போ கேட்குற போது புரியலைங்கிறதுனால ஒரு பக்கம் துக்கம் இருந்துட்டு இருக்கும் நாலு நாள் புரிஞ்சதுனால அன்னைக்கு துக்கம் இருந்து போயிடுவது நடத்துனால் அதுக்கு அந்த நாள்லாம் கழிச்சது போய்டுது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ வந்து கேட்குற போது இப்போ நான் பேசுகிற போது நீங்கள் உங்கள் முகத்தில் எக்ஸ்பிரஷன்லாம் சரியாக இருந்தால் தான் எனக்கு பேச்சே வரும் இல்லாட்டு நான் பாட்டு கண்ணை மூடிக்கொண்டு ஐயனே எழுது உள்ளே அந்த ஏதோ பாட்டை நான் கண்ணு மூடினு நான் பாட்டு செஞ்சேன் நீங்களும் கண்ணு மூடினு அப்படியே இங்கேயும் கேட்டுருந்தோம் அப்படிலாம் கிளாஸ் நடக்குது சில இடங்களில் குருவும் கண்ணு மூடின்னு பாடம் நடத்துகிறார் சிஷியனும் பண்ண முடியின்னு இருக்கான் கடைசியில் முடிச்சு பார்த்தா இருக்கானா இல்லை லாம் பாடம் நடக்குது விசித்திரமாக இருக்குது ஏன்னா அவர் நேராக பார்த்துட்டாருன்னா அவருக்கு எதாவது மாறி மனசை கட்டுப்பிடுமோன்னு பயம் இருப்பாங்க அவருக்கு குருவுக்கு பயம் அவரோட ப்ராப்ளம் இப்படி பார்த்து எங்கேயாவது யாளை பார்த்து பேசிவிட்டா அவங்க பார்வையில் நம்ம எதாவது ஆயிடுவோமோ பயம் வந்துவிடுவோம் அதனால் சில பேர் இப்படியே பார்த்துன்னு பேசுவாங்க இல்லாட்டி மேலே பார்த்துகிட்டே பேசுவாங்க அப்படி அது சொல்ல போனால் அப்படி பார்த்து பேசினா கூட்டம் ஜாஸ்தி வருது கண்ணை மூடின்னு பேசணும்னு வச்சுக்கோங்க கூட்டம் ஜாஸ்தி வருது கூட்டம் ஜாஸ்தி வரணுன்னா கண்ணு மூடின்னு பேசணும் சாதாரணமாக பேசுனா ஆளை காணாது சௌரியமாக போச்சு யாருக்குன்னா குருவுக்கு மனது பூரணமாய் மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவும் காண தேகமான சர்க்குருவும் காண அவர் பார்க்க பார்க்க நனவினில் சுழுத்தி நனவினில் சுழுத்தியாகி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காரம் இந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம்னு ஒன்று ரொம்ப அழகான வார்த்தை நனவெனில் சுழுத்தி நனவெனில் சுழுத்தின்னா அர்த்தம் வந்து இப்படி இப்படி இருக்கான் நல்ல ஜாக்கிரத அவஸ்தையில் தான் இருக்கான் சமாதினு சொல்லலாம் சமாதிக்கு போயிட்டான் அது இப்படியே திரும்ப இந்த கைவெளி நினைந்தால் மனப்பாடம் பண்ணிவிட்டான் மனப்பாடம் பண்ணி பத பதார்த்தங்களையெல்லாம் அர்த்தங்களையெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு விட்டான் முத்துக்குமார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கிட்டேன் தெரிஞ்சுட்டு விட்டான் தெரிஞ்சுவிட்டு அப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கான் கண்ண மூடி அப்படியே உட்கார்ந்துருக்கிற போது அப்படியே இல்லை உடம்புலாம் இருக்குது பார்த்தா ந முழிச்சுருக்கிற மாதிரி நல்லா தான் இருக்கார் தலை தொங்கலை தலை தொங்கினா தூங்கிட்டான்னு அர்த்தம் உட்காந்துட்டு தூங்கிட்டார்னால் அது சுசுப்தி தான் அது நனவனில் சுசுப்தி இல்லை ஆனால் தலை எல்லாம் அப்படியே நிமிர்ந்த மாதிரியே இருக்குது அப்படியே இருக்குது ஆனால் தியானம் பண்ணிகிட்டு இருக்கார் அது நனவில சுசுப்தின்னு யோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் தூங்காமல் தூங்கி மகாவிஷ்ணு தான் என்ன பண்ணுறாரு அறிந்து கொண்டே தூங்குறாருண்ணா அறிஞ்சால் தூங்க முடியாது தூங்கினா அறிய முடியாது அறிஞ்சு கொண்டே தூங்குறாருண்ணா அதுதான் அறியணும் நீ அறிஞ்சு கொண்டே தூங்குறத பற்றி தான் நீ அறியணும் அரித்துயில் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா அரித்துயில் சமாதி அவஸ்தேன்னு பேர் பரம்பொருள் தத்துவத்தை அறிந்து கொண்டு உலக விஷயத்திலே தூயின்று அதுக்கு பேர் தான் அரித்துயில் பரம்பொருள் தத்துவத்தை நன்கு அறிந்து கொண்டு உலக விஷயத்திலே தூயின்று கொண்டு இதெல்லாம் பற்ற கேர் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா அதான் தூங்கிறது அவனுக்கு எதெல்லாம் சத்தியமோ எல்லாரும் உலகத்தில் எது சத்தியம்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அது நமக்கு சத்தியம் இல்லை நமக்கு எது சத்தியமோ அவனுக்கு அது சத்தியம் இல்லை யான் இஷா சர்வபூதானா நமக்கு எது சத்தியமோ அவனுக்கு அது சத்தியம் இல்லை அவனுக்கு எது சத்தியமோ அது நமக்கு சத்தியம் இல்லை அதனால என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து தூங்காமல் தூங்கி தூங்காமல்னா என்ன அர்த்தம் தூங்காமல்னால் விவகாரம் நன்றாக செய்து கொண்டு தூங்கி தூங்கினா என்ன அர்த்தம்னா அதற்கு சத்தியத்துவம் கொடுக்காமல் விவகாரத்தை நன்றாக செய்து கொண்டு அதுக்கு ரியாலிட்டி கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் தான் தூங்காமல் தூங்குறதுன்னு வேறு இதே உலகத்தில் இருக்கும் தூங்கலை காலமாரி கிளாஸுக்கு ஒழுங்காக வந்திருக்கோம் பாடம் நடத்தின்னு இருக்கோம் இது புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரிங்கிற கவலை இல்லாமல் இருக்கும் இல்லையா இப்படிதான் கிளாஸுக்கு வந்திருக்கோம் கிளாஸ் நடத்துகிறவரும் சரி க்ளாஸுக்கு வந்திருக்கிறது சரி ஒரே ஜோக்கா போயிட்டு நினைக்காதீங்க இந்த பாட்டை போய் இப்படி ஜோக்காக்கி விட்டார நினைச்சுடாங்க விஷயம்தான் சுழுத்தியாகி நன்மகன் சுபாவமானான் மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அத்வை தார் ஐயனே எனது உள்ளேன் என்று ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செயுமிரும் காணேன் திருபடீ போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மே மூதவி வோமவத் வப்தேயிணாத்தம் ஹரி ஓ